நற்றினை நேர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமையில் நம்ம இன்றைக்கி செய்யப்போகுது காளான் பரோட்டா செய்ய தேவையான பொருட்கள் காளான் கால் கிலோ பெரிய வெங்காயம் ரெண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு ஸ்பூன் மிளகுத்தூள் ஒன்றரை ஸ்பூன் சிரகுத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சப்படி கால் ஸ்பூன் உப்பு ருசிக்கேற்ப எண்ணெய் தேவையான அளவு மைதா ஒரு கப் கோதுமை அரை கப் உப்பு ருசிக்கேற்ப நெய் ஒரு ஸ்பூன் செய்முறை முதல்ல மாவை நம்ம பசஞ்சு வச்சுக்கலாம் கோ ஒரு பவுலில் மைதா மாவு கோது மாவு நல்லா கலந்துருவோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு ருசிக்கேற்ற மாதிரி கலந்துட்டு இந்த மாவுக்கேற்ற மட்டும் கலந்துட்டு நெய் ஒரு ஸ்பூன் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் எண்ணெயும் விட்டு கலந்துருவோம் கலந்துட்டு தண்ணி ஊற்றி தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளிச்சுட்டு நல்லா சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சிடுவோம் அந்த மாவு ஊற வச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து காலான் கிளீன் பண்ணிவிட்டு அதை வந்து அதை எடுத்து வச்சிடலாம் வெங்காயம்லாம் முதல்ல கட் பண்ணி வச்சுருவோம் வெங்காயம் மிஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம் ஸ்டவ் பற்றி வச்சுட்டு வானல் வச்சுருவோம் வானல் எண்ணெய் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் ஊற்றிடுவோம் என்ன காஞ்சதும் வெங்காயத்தை போட்டுடலாம் பொரிய நறுக்கி போட்டுருவோம் வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா வதக்கிப்போம் அது மாதிரிங்கனதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ராஸ் போக வதக்கிடுவோம் வெங்காயம் பார்த்திங்கனதும் மஞ்சப்படி மிளகாய் தூள் மிளகுத்தூள் சீரகத்தூள் தனியாத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா கலந்து விட்டுடுவோம் உப்பு ருசிக்க போட்டுட்டு கடைசியாக இந்த காளான் போடுவோம் காளான் போட்டுட்டு நல்லா ட்ரையாக வறுத்துக்கலாம் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கிட்டு இதை ஏன்னா தண்ணி விட்டுவிடும்ல காலை நல்லா நல்லா வதக்கிடணும் அதனால்தான் கடைசியாக போடுறது வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாவு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ஊற வச்சு அதை வந்து மாவு சப்பாத்தி மாவு இட்டு மெல்லி சைடுவோம் இட்டு இந்த நடுவில் இப்போ வேக வச்சு வச்சுருக்கிற இந்த கலவையை கொஞ்சம் வச்சு நல்லா ஸ்டஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ஃபோல்டு பண்ணிவிட்டு மறுபடியும் தட்டி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு தவா வச்சுருவோம் தவாவில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இத போட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா சூப்பாபான டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி காளான் பரோட்டா தயார் அது காளான் பிடிக்காதவங்க முட்டைக்கோஸ்ல கூட இதே மாதிரி பண்ணலாம் முட்டைகோஸ் பரோட்டா ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்